விட்டு விட்டீர்களே என்று வருத்தப்படுற இந்த பார்த்து புண்டறிய திருக்கண்ணீர் புவி கண்ணில கண்ணீர் பேசுற முரசு கொடு போய் பெற ஒரு பெரிய பற்றாளத்தை எடுத்துட்டு போய் ஒரு சிவனடியார் தலையை வெட்டிட்டுக்காயா நான் படைய அனுப்பினேன் நான் படைய அனுப்பினது பகைவரை அழிக்க அனுப்பினா ஒரு சிவனடியார் தலையை வெட்டிட்டு வர்றதுக்கா படையை அனுப்பினேன் படையோடு போய் முதலமைச்சர் முனைமுறுக்கி உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் புகழ் கிடைப்பதற்காக போன திரை சரித்த கடல் உலகில் திருநீற்றின் நெறி நான் திருநீட்டு நெறிய இந்த உலகத்துல இத்தனை நாள் காப்பாற்றி வந்து அரசளித்தபடி அழகி ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு நாள் நீட்டை வளர்த்துட்டு ஒரு சேனையை அனுப்பி ஒரு அடியார் தலையை வெட்டிட்டு இருக்கேனே என் அரசாக்கி ரொம்ப நன்றா என்று சொல்லி அவன் புலம்புகிறான் தார் தாங்கி கடன் சடை தாங்கு திருமுடியார் நீர் தாங்கும் சடை பெருமான் நெறிதான் கொண்டவரானார் இந்த சடையுடைய தலைவர் சிவனது நெறி அறிந்தவர் சிவபெருமான் நெறி தெரிஞ்சதுனால்தான் சட வளர்த்திருக்கிறார் அப்படி அவர் தன் தலையிலே சடையோடு போருக்கு வருவதை பார்த்த இளை வீரர்களே சிறஞ்சு இழவேணி வேணி சிறந்தாங்கி வர கண்டும் சடையோடு கூட ஒரு தலையுடையவராயி ஒரு வீரர் உங்களுக்கு எதுக்கே வர பார்த்தும் பார்த்தாங்க இருந்தேனும் இன்னும் நான் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறேனே நான் சாக வேண்டாமா என்று அந்த அரசன் வருந்தினார் உடனே தன்னுடைய அமைச்சர்கள் கூப்பிட்டார் எனக்கு இனிமேல் அரசாட்சி வேண்டாம் என்னுடைய அரசாட்சியின் மகனுக்கு கொடுங்கள் நான் இப்பொழுதே நான் தீப்பாய்ந்து சாகப்போகிறேன் என்று சொல்லி மகனுக்கு அரசாட்சி கொடுத்து சொல்லி ஒரு தீ வளர்க்க சொன்ன அந்த தீயிலே தன் ஒரு நல்ல பொன் தாம்பாளம் அந்த தாம்பாலத்திலே இந்த தலையை வைக்கிறார் ஏன்னா பகைவர் தலைன்னு நினைக்கல இப்போ அவர் ஒரு சிவனடியாருடைய தலை என்று அவருக்காக ஒரு பொன் தாம்பாளத்துல வச்சு அந்த தீயை மூணு வளம் மூணு தர வளம் வந்து தீல இறங்க போறார் பூசிக்கொண்டார் ஒரு பொன் தாம்பாலத்தில் இந்த ஜடையுடைய சொல்லி தீர் கிடக்க வரும்போதே திருவைபத்தை சொல்லிக் கொண்டே வராம அந்த தீயை சுற்றி வந்து தீல இறங்கிட்டார் உடனே இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டாருங்கிறது காட்டணும் அப்ப சிவபெருமான் வரணும் வரல ஆனா மறைபாக இருந்து அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்போ பூமொழை பொழிந்தது பூமொழை பொழிந்தது பொழிந்து இழிய மிக்க பெரும் மங்கள நல்ல வாத்தியங்கள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து சத்தம் கேட்டன முழற்கெடுப்ப சக்கர் செடும் சிலம்பளம்பு சிவடியின் அவர் சிவபெருமானுடைய திருவடியிலே போயி சிலம்பலிக்கிற சிறுவடியிலே போயி அக்கருணைக்கு சேர்ந்து விட்டார் சில சமயத்துல கதை சொல்லும் போது இறைவனே இடபாருடரா வந்தார் பாரு இங்க இடபாருடா வந்ததா காட்டாம அவர் இறைவடி சேர் சேர்ந்தார் என்பதும் முடிச்சுட்டார் முனைகள <middly> <middly> <middly>